என்ன பெரும் அதுதான் பல்லக்கில் வாங்க பேர் நடந்து போல பெருமான் தந்தது அருளால் என்ன பெருமான் தந்தது மறுக்க கூடாதுன்னு அர்த்தம் அது காதா என்ன நாவுக்கு அரசல்லுக்கு அரசல்ல பெருமான் தந்தது அதுலல்லவா வரணும் அவர் பார்த்தார் பெருமான் தந்ததுங்கும்போது சிவிகையில் தான் வரணும் இவர் நடந்து வர்றாரு வயசானவர் நான். எப்படி வர்றது கொஞ்சம் தூரம் நடந்துருந்தாங்க இல்லை நீங்கள் சிவிகையில் வரணும் என்று சொல்லிவிட்டு நாவுக்கரசர் என்ன செய்தா நான் முன்னே போயிட்டுருக்கிறேன் பின்னே சிவிகை வரட்டும்ட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா சிவிகையோடு இவர் வந்தாருன்னா அது மரியாதை பரவும் ஏன்னா ஞான சம்மந்திருக்கிறது மாட்டார் என்ன நடந்து வருது திரும்பியனி நாம இப்படி அதனால ஒரு ரெண்டு மயில் முன்னையே போயிருக்கிறார் அந்த இருபது இருபத்தி அஞ்சு தலங்களுக்கும் நீங்க அந்த இடத்துல வரவேற்பு கொடுக்கும்போது செய்கலார் விடாமல் நாபக்கரசர் வந்தார் வரவேற்றார்கள் வரவேற்ற பிறகு பின் சிவிகி வந்தது அவரை வரவேற்றார் என்றே கூறியிருப்பார் ஏன் ஒரு மைல் ஒன்றரை மைலுக்கு முன்னே இது நடந்து வருது சங்கோச்சப்படுது என்ன பெருமான் கொடுத்ததுல வராம நடந்து காணுகிறோம் போல ஒரு இலக்கிய பேராசிரியர் ஒரு வரலாற்று பேராசிரியர் என்னமோ இந்த ஆன்மாவின் மனசுல எப்படி தோன்றி அது பாதுபாட்டுக்கு விடாம மாவட்ட ஆட்சியராயிருந்து அவசியம் இல்ல பாதப்பாடும் போது நீங்க மதுரையில வந்து திருவேழிமலையில் தனித்தனியா தங்கினாங்க எதுக்கு பொற்காசு பெற்று அரங்க திருமறை காட்டுல தங்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க தெரிகிறது தெரியும்பொழுது அங்கே இந்த மாதிரி பாண்டினாடு ரொம்ப சமன் சமயத்தினால இருக்கு தாங்கள் எழுந்தருள் திருவருள் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இது தெரியாது இதுக்கு இது தெரியாது அந்த மடத்துல தான் இருக்குது ஆனால் தெரியாது இது வேற எங்க இருக்கு எது சொல்றேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா கூட யாராவது ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் இருக்கலாம்னு நம்ம ஒதுங்கிக்கணும் அங்கேயே இருக்கின்றது இதெல்லாம் கூட தெரியணும் ஒதுங்கிக்கணும் என்ன பேசுறாங்க என்ன அது கேட்டாலும் அவங்க தலை மண்டை வெடிக்குமே என் இல்லைன்னு மடிச்சுக்கிடணுமே எங்கள் ஞானத்துலேருந்து வரலாற்று பாருங்களா எட்டு இருந்திருக்காரு எட்ட இருந்த பேர் அவங்கள அனுப்பிச்சிட்டு அடார அடாராகும் ஒளியும் ஒளியும் தான் மீண்டும் போய் என்ன அப்படின்னு சொல்றேன் என்ன எல்லாம் திரு கோயிலுக்கு போயிருக்குது கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மீண்டும் அந்த கோபுரத்துக்கிட்ட இருந்து மதுரையில் இருந்து அப்படியா வந்தது அடியன் போகலாம்னு இந்த அடியு அப்படியே மூஞ்சிய காட்டிருக்கணும் தம்பி சின்ன பையன் நான் இருந்து நாற்பது வருஷம் பட்ட இடம் இது போதும் ஏன் அப்படிதான் சொல்லி இருக்காங்க நடையும் வாய் புதைத்தலும் தானை மடக்கலும் முதலாயிர என்ன அங்கு வேண்டாம் அவர்கள் ரொம்ப பொல்லாதவர்கள் அடியனுக்கு தெரியும் அடியேன் போறனே இதுதான் ஏற்கனவே கடினப்பட்டு வந்தது பாவம் அதனால இல்லை வேண்டாம் இங்க இருக்கட்டும் அடியேன்னு போறேன் இல்லை அடியேன்னு போறேன் ஆடா ராடா ராடா இது ஒலிய ஒளியில தான் காது இல்லை இங்க இருக்கட்டும் அப்பொழுது உடன் வருகிறேன்னர் கூடவாது வரேன்னா இல்லை இங்க இருக்கட்டும் அரியன் இந்த நாளும் போலும் அவ்வளவு எல்லாம் சரியா இல்லை அப்படின்னாரு அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக வீணை தரவி அப்படி இருக்கிற உலமையே புகுந்த அதனால் இதெல்லாம் என்ன பண்ணும் உங்க ஆசீர்வாதம் நிறைய இருக்கு என்ன பண்ணுங்கும் போது ஆசீர்வாதம் சொல்லியிருப்பார் இல்லைன்னா இது அவருக்கு தெரியாத இந்த இடத்துல என்ன பட்டி மண்டக்காரம் பண்ணுவான் இவரு கொஞ்சம் பயம் தொடர் எடுக்கும் அதனால சொல்லி தாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை நரகத்தில் இடர்படுவோம் நடலை ஏமாப்போம் பிணி பணி அப்படி பேசினால பயந்தால பயந்தாள் இங்க ஒண்ணு முடிவு பண்ணக்கூடாது அப்படித்தான் ஆனா இந்த சின்ன புள்ள போய் கடினப்படக்கூடாது வேற ஒன்னும் அவனு கிடக்கறான் லட்சம் பேர் வெள்ளலாம் இந்த சின்ன போய் கடினம் என்பது அவர் இவருக்கு அன்பு அதனால இங்க இருக்கட்டும் சொன்ன உடனே இது திருவருள் திருவருள் அப்படி மோத்த காட்டணும் அதெல்லாம் ஒண்ணுமில்ல அரியன் சென்று வர்றேன் பெருமான் திருவருள் தங்களுடைய ஆசை அப்படின்னா அதை ரொம்ப சொல்ல சிரிச்சு சொல்லியிருக்கோம் இது சிரிச்சுன்னு சொல்லணும் ஆனால் மனசுலையும் இப்படி போகுதே பாலன் வாயோரு பாலன் இங்கிவன் இப்போதானே சின்ன பிள்ளை இருக்கு இது போய் அந்த பையன்கிட்ட என்ன பாடுபடும் சொல்லணும்னு சரி திருவருள் சிரிப்பு வல்ல சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு திருவருள் திருவருள் அப்படி சொல்லியிருக்கணும் பெரிய எழுத்த அருமையான பகுதியில் அவங்க உள்ளத்துல இருந்த சேர்க்கலாருமே எப்படி ஒரு எண்ணம் வந்தது எனக்கு அதுவே அந்த எண்ணத்தை தந்த திருவருள் வாழ்க்க அந்த எண்ணத்தின் செயற்பாடு செய்கின்ற அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை போன்ற பெரியவர்கள் அந்த பெரிய பிராணத்தை செய்யலைன்னு சொன்ன எந்த பயன் செய்ய முடியும் சிவம் போகட்டும் எனவே இங்க எல்லாம் மதுரை சென்றார்கள் மதுரை சென்ற பிறகு பரவாயில்ல பரவாயில்ல மதுரை சென்ற பிறகு என்னங்க நாலும் கோலும் என் செய்யும் நாதன் என் இருக்கையில் நாலும் கோலும் என் செய்யும் ஆமா அதுல என்ன இதுல ஒண்ணு அதான் சொல்றாரு சொல்றது அதுதான் நீங்க நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு இந்த காலத்து பாணியா இருக்குது அங்க உடமே புகுந்த அதனால் அதனால அடியார் அவருக்கு மிகவே இந்த உண்மை அவருக்கு தெரியாதா தெரியும் அதான் சொன்னேன் தெரியும் ஆனாலும் இந்த சின்ன பிள்ளை பாசம் சின்னஞ்செடு சாதி ஏன் உடன் வந்து அழைச்சிட்டு போன அவருக்கு என்ன கௌரவம் குறைஞ்சு அந்தமேனி படாத பாடுபட்டு என்ன வச்ச பாசம் இந்த உலமையே புகுந்த ரெண்டு பேருக்குமே தெரியும் இந்த குழந்தைங்க தெரிந்த அளவுக்கு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சவருக்கு தெரியும் ஏன் அங்க பேசுச்ச உலைமையே புகுந்தால் நான் அது நாளும் கோலும் சரியா இருக்கும் அங்கே கோமார்கே நாம் என்றும்லர்ச்சே அடியினே குருகினோம் நான் பெருமான் திருவடிலயே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த பய என்ன பண்ண முடியும் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோமல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இந்த இடம் வரும்போது நீங்க அந்த பாட்டு வந்தாதான் திருநாவுக்கரசரை நீங்க குறைச்சு மதிப்பிட மாட்டீங்க இல்ல திருநாவுக்கரசர் பயந்தவர் சொன்னா அபத்தம் அர்த்தம் அபத்தம் அந்த பாட்டுல சொல்லுங்க இவர் எப்படி ஈணர்க்கு எளிய நிலையின் ஆலவாயிரம் நிற்கவே சொன்னாரோ அது போல நாம் என்றும் மேலா ஆளாய் பொய்மலர்ச்சியை அடியினையே குறுகினோம் அதனால என்ன பண்ணுவ நாம் யாருக்கும் குடியும் இந்த பல்லவனுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற குடியாவது நமனை அஞ்சும் தூக்கி அஞ்சிருக்க அதனால் அவர் ஒன்னும் பயந்தவரெல்லாம் இல்ல இந்த விஷயம் தெரியாதவரும் அந்த குழந்தை மேல வச்ச அளவிறந்த பற்று வேண்டான் இவருக்கு இவரப்பு தெரியாதல்ல இந்த வயசான பெரியவருக்கு ஏன் ஏற்கனவே அனுபவிச்சார் எதற்கு என்று அந்த பற்று அடார அன்பினால் பிணைப்புண்டமையினாலே இருவரும் பாடினார் அது தவிர வேறு எதுவும் கருதற்குரியது அன்று ரெண்டு பேரும் பெரியவர்கள் இவராவது இனிமே சந்திக்க போறார் அவர் முன்னே சந்தித்தவர் அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது முழுமையே புகுந்ததுங்கிறது ரெண்டு பேருக்கும் தெரியும் அதனால இவர் அவர் மேல கொண்ட அவர் இவர் மேல கொண்டப்பற்று அதுலதான் தடுமாறு ரெண்டும் அதனாலதான் திரும்ப அங்கிருந்து வந்த உடனே எல்லாம் பாண்டி நாட்டு உடனே மணமேற்குடி வந்து எல்லாம் அடுவுது மணமேற்குடி இவர் குங்குளிய இவர் குலச்சர இதுவரைக்கும் இவர் கூடவே வந்துட்டாங்க பாண்டி நாட்டு தலைமெல்லாம் ஞானசம்பந்தரோட இனி எஞ்சிய காலமும் நாங்களும் கூடவே வர்றோம் மணமியர் கூடிதான் பாண்டி நாட்டு எல்ல ஞான சம்பந்தருக்கு தெரியும் இல்லை இங்க இருங்க வேண்டாம் இங்கெல்லாம் யார் காப்பது அப்படின்னு இல்லை உங்களோடவே நாங்க வந்துடுறோம் அப்படின்னு இங்க கும்பகரணனும் ராமனும் அங்குள்ள கிளை காவர்க்கு அமைதி என்புல கிளைக்காவற்கு யார் உலர் இசையாயினி ராமன் குகன் கூடவே வர்ற இல்லப்பா அயோத்தியில ஓன் தம்பி இருக்கிறான் ஏன் தம்பி அல்ல ஓன் தம்பி அங்க காக்குறான் அயோத்தி நல்லா இருக்கு இங்குள கிளைகாவற்கு யார் உளர் நீதான் பான ராஜா நீங்க இருக்கிற வேடுவர்களுக்கெல்லாம் தலைவனா இருந்து காக்க வேணாமா இவ்வளவு பொறுப்பு விட்டுட்டு வர வேணா ராஜா வேணாம் பா அதே தாங்க நீங்க பாண்டி நாட்டு பெருமன்னர் குலச்சிரையார் அரசியார் இங்க இருக்க மதுரையில என்ன எவ்வளவோ காரியங்கள் இருக்கு அது இடைக்காலத்துல இந்த மாதிரிலாம் சமன் சமயமா இருக்கு இங்குள்ள கிளைகாவிற்கு யாருடர் நீங்கதானே அதனால வணக்கம் நன்றி இங்க இருங்க என்று சொல்ல கண்ண தண்ணி அப்படியே வடியது அன்பிற்கு உண்டோ அடைக்கின்றால் இல்ல ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் கொட்டுது இவரும் கொட்டுது அப்படியே தொடச்சுக்கிட்டு எல்லாம் நலமாக இருங்கள் யாரு இந்த ஞானக்கன்று அவங்க நலமாக சென்று எல்லாம் இருங்கள் அப்படின்னு எல்லாம் அப்படியே காட்டலாங்க நான் தான் சொல்றது நமக்கு இருக்கிற இலக்கியங்களையும் இதையும் யோகியதையா படிச்சா இந்த டிவிய தொடுவோமா கை போவ கை போவாத குத்தும் கொலையும் இதே வேலை கற்பழிப்பு நாட்டை உருப்பட வைக்குமா போவாங்கடா சிவ அதனால இப்ப எல்லாம் மீண்டும் நாம திருமலை காட்டிலிருந்து நேரில் இங்க அழைக்கிறோம் அயோத்தியில் இருந்து கங்கை கரையில் இருந்து நாம் இங்க அழைக்கிறோம் ஏன் ராமாயணம் வந்துடாது அதெல்லாம் அருமையான அங்குள்ள கிளைகாவிற்கு அமைதியின் உலன் உம்பி ஏன் எம்பின்னு சொன்ன ஒண்ணு தல தட்டாது ஆனால் பண்பாடு போடும் தம்பி அங்கிருந்து காக்குற இந்த நாட்டுல யாரு காப்பா யாரு இசையாயி அதை கூப்போ இங்க இருக்கிற கங்கையில இருக்கிற பெருமக்கள் வேற நான் வேற யாப்பா உருதுயர் உரலாமோ சொன்ன உடனே அவன் அப்படியே வில்ல கீழே போய் போட்டான் போட்டுட்டு அவர் என்ன சொன்னாலும் போயிடுறதுன்னு புறப்பட்டு இருக்கான் நான்காவது வரி உன்களை எனதென்றோ உறுதியில் உறலாமோ அதை செய்யலாமோ நீ எண்களை காதில் என் ஆணை என் ஈ நீதென்றோ அதுக்குத்தான் உடன்பட்டான் அது இந்த ஆணைன்னு சொன்ன உடனே மன்னி என்றாயல்ும்பணி மறுப்போ அழவ காத்திரி பத்து மணிக்கு எடுத்துக்கணும் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அருமையா இருக்குங்க இந்த பத்து மணிக்கு அப்புறம் பைகள்லாம் நாம படுத்துருவான் அப்பதான் சுவை நமக்கு புடிச்சா ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் அருமையா திருவள்ளூரோட போலாம் சேக்கலாரோட போகலாம் எவன் கேட்கறான் எங்களில் ஞாயிறு எமக்கேலோ என் பாலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவான் ஏண்டா நீ நேத்து ரெண்டு மணி வரைக்கும் படிச்சியா அப்படிமா அவங்ககிட்ட இல்லைங்கனும் இல்லைன்னு அவனுக்கு ஏன் தானும் படிக்க மாட்டான் படிச்சியான்னு கேட்பான் இல்லடா நீ படிச்சல அப்படியே படுத்துட்டேன்னு என்ன நஷ்டம் வந்துட்டது அதனால புழுகுறேன் அமைதியா இருக்க இல்லா ரெண்டு மணி ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு படிச்சேன் ஏண்டா யார் படிக்க வேணான் இதெல்லாம் இந்த விடுதி விடுதி அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு இப்படியாக இருந்து இப்பொழுது மதுரையிலேயே சொக்கநாத பெருமானி அகத்தியர் அந்த கூட வந்த மற்ற முனிவர்கள் எல்லோருமாக இருந்து அந்த பெருமானை போற்றி செய்து வணங்குகிறார்கள் பெருமானி இத்தனை விதமான திருவிளையாடல்களும் நடத்தி இந்த நாட்டை நலம்படுத்திய பெருமானி இந்த மக்கள் நன்றி செலுத்த முடியுமா முடியாது என்று சொல்லி தன் வாயினால வழிபாடு செய்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வழிபாடு செய்தார்கள் இது அந்த இதுவரை செய்த அந்த திருவிளையாட்டினுடைய பயனாக நன்றி செலுத்திக் கொண்டது நன்றின்னு சொல்லக்கூடாது அவருடைய அவருடைய அவருக்கு வணக்கம் செலுத்தி கொண்டது வணக்கம் செலுத்திக் கொண்டதுன்னு நன்றினா நம்ம போல இருக்கிற மன்றன் மனித வணக்கம் செலுத்திக் இப்படியாக திருவிளையாறு புராணம் ஐந்து ஆண்டுகளாக தொடங்கியது இந்த மாதம் நிறைவு இனி நம்ம குருமாத குருமூர்த்திகள் என்ன சொல்லியிருக்காங்களாம் நம்ம பல்லல் தான் சொன்ன திருமுருகாட்டுப்படை எடுத்து ஒரு ஆறு மாதம் அவங்க என்ன பண்ணிக்கிறான் கேட்போம் நாங்க திருக்குறளோடு மற்றதை ஒப்பிட்டு சொல்லணும்னு ஒரு வச்சிருக்கோம் இந்த ஆறு மாதம் கழிச்சு அப்புறம் திருக்குறளோடு ஆட்சிச்சோடி கொன்றை வேந்தன் நாளடியார் நான் மணிக்கடிகை திரிகடு இனிவே நாற்பது ஒரு வயலும் எடுக்க மாட்டீங்க எடுத்து நீதி நூல்களில் திருக்குறளுக்குரிய இடம் அதை நம்ம ஐயா சொல்லிருக்கிறேன் கூட எனக்கு கொஞ்சம் உதவணும் பல்லல அப்படி செய்து இந்த ஆறு படை வீடு நிறைவு பெற்ற பிறகு அதெல்லாம் செய்வோம் எல்லாம் இறையருள் குருவருள் இன்னைக்கு வந்திருக்கிற பெருமைக்குள்ளேயே நல்லாசிகள் எல்லாம் சேர்ந்து அப்படி எழுதணும் நீங்க ஏன் கடவுள் வாழ்த்துன்னா ஆத்திச்சூட்டியில் என்ன சொல்லுது நன்னரில் என்ன சொல்லுது பாக்குண்டாம் என்ன சொல்லுது அப்படி படிக்கணும் அதிருவள்ளூர் என்ன சொல்லுகிறா அது கொஞ்சம் நாள் தான் ஆகும் பார்ப்போம் நம்மகிட்ட யாருக்குது என்னதோ இங்கு அதிகாரம் எங்க இருக்குது என்னது என்னதோ எங்க அதிகாரம் இல்லையா திருவாசகம் என்னதோ இங்க அதிகாரம் காயத்திடுவாய் கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே என்ன எனக்கு என்ன இருக்குது இந்த காயத்துல நீ எவ்வளவு நாள் வைப்போம் இல்ல உன்னுடைய திருவடி கீழ் வச்சாலும் வைப்ப சிவ சிவ நாயிற் கடையாம் நாயேனை நய்தினியே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன் கடற்கீழ் வைப்பாய் கண்முதல அதான் உண்மை அதான் உண்மை நம்ம செஞ்சிருவோம்னா செய்ய மாட்டோம்னா ரெண்டும் சொல்ல முடியும் என்னதோ இங்க அதிகாரம் ஒரு அதிகாரம் நமக்கு இல்லை என்றெல்லாம் சொல்லி குருமூர்த்திகளுக்கு வணக்கம் தெரிவித்து வந்திருக்கிற பெருமக்கள் விடாமலை பேர் எல்லாம் ஒலிப்பதிவு செய்த அண்ணாமலை ஆண்டு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி அந்த இடை விடாமல் எல்லாம் வர்றவங்க அவ பொழுது வருவார் இருந்தாலும் உங்களை விட ஒரு முக்கால் வாசி வருவார் எழுபத்தஞ்சு விழுக்கர் வருவாரு நானும் நல்ல பக்தர் நல்ல அனுஷ்டானம்லாம் எடுத்துக்கிட்டு ஆமா காலையில நாலு மணி அனுஷ்டானம் எல்லாம் எடுத்திருக்காரு அதெல்லாம் உயிரைக்க ரொம்ப புண்ணியம் அனுஷ்டானம்ங்கிறது இந்த உயிரை தூய்மைப்படுத்துவது சிவவடிபாடுங்கிறது உயிரை கரையேற்றுவது உயிரை தூய்மையும் படுத்திக்கணும் உயிரை கரையேற்றவும் செய்யணும் அதுக்காக தான் அனுஷ்டானம் சிவபூஜை ரெண்டும் உண்டு சிவஜிவ எல்லாம் பெருமானுடைய திருவுள் என்று சொல்லி இந்த அளவுகளை நிறைவுபடுத்துகிறேன்